நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே மூன்று இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய மக்களவையின் முதல் பெண் துணை சபாநாயகர் வயலட் ஆல்வா இரண்டு சென்னை ரயில் நிலையம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கட்டப்பட்டது மூன்று முதன் முதலில் தந்தி அடிக்கும் முறையை கண்டுபிடித்தவர் சாம்வேல் மோர்ஸ் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று பொற்கதவு நகரம் என்று அமெரிக்காவின் எந்த நகரத்தை அழைக்கிறார்கள் இரண்டு ரஷ்யாவின் பழங்கால மன்னர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் மூன்று ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க காலனி நாடு எது